தெரிய தெரிய நாம வந்து அந்த பாட்டு உண்மையாகவே அந்த இசை அமைப்பு இருக்கணும் இருப்பதை மட்டும் வாயில் கொஞ்சம் சொல்லு ஆனா சிலருக்குறது பாருங்க வரும் அது மாதிரி தெரியல வருமோ என்ன எப்படி செஞ்சு கொள்றது இவங்க எனவே நாம இவ்வளவுதான் இந்த புண்ணிய பெரிய செஞ்சது இந்த அளவுதான் கடையை கட்ட வேண்டியதான் அந்த மாதிரி செய்யலாம் எங்க பாட முடியும் உம்பர் ஒங்கு கோபுரத்தின் முன் நிறஞ்சி உள் அம்பன் மாளிகை புறத்தின் அன்பரோடு சூழ வந்து இம்பர் ஞாலம் உய்ய வந்த பிண்டையாரி இரஞ்சுவார் செம்பன் மாலை அங்குதான் அந்த செல்வல்ல தடுவ குலைந்த அருளும் திருவேரி இப்படி படிச்சுட்டா நல்லதுதான் கம்பரை வந்த எதிர்வனங்கும் கவுனியர்தம் காவலனார் அங்க வேறுனு போட்ட போட்டா நீடு ஆகவே ஆட்டை இசையோடுதான் கூட்டி படியும் அதான் செம்பண்மலை கொடி தடுவ குடைந்த அருளும் திருவேணி கம்பரை வந்த எதிர்வனங்கும் கவுனியர்தம் காவலனார் பம்புதுனி பம்புது கண்ணறிவி பாய்ந்து கண்ண துணி தண்ணி அப்படியே வரும்படியா மயிர் புலகம் வர உடம்பெல்லாம் சிலிர்க்க தம்பெருகு மனக்காதல் தள்ள நிலை விசை வீழ்ந்தாழ்ந்த அப்படியே கிரவுழுந்து வணங்கினாராம் பல முறையும் பனிந்தெழுந்து பங்கையச் செங்கை வீழ்ப மலரு முகம் அடித்த திரு மணிவாயால் என்று உலகுய்யை எடுத்தருளி பாருங்க தொடக்கத்தை அப்படியே சொல்லிட்டு விட்டார் உலகிய உருகிய அன்பு என் குருக்க நிலவு விசை முதற் நிரம்பிய நீர்மயில் திகழ பாருங்க அந்த மறையான்கிற பதிய முதற் நிரம்பிய நீர்மையில் திகழும் என்ன முதற் ஆட்டுறது அதுல நீங்க எப்படி படிப்பீங்க அதை இனிதான் பார்க்கணும் போற போக்க பத்தி இசை இசை இசை நீர்மையை அப்படி வச்சு பாடாரு வைக்கிறார் பாடினார் பனிவுற்றார் பரிவுறும் ஆனந்த கூத்து ஆடினார் அகம் குந்தார் பெருமான கண்டளவில் காஞ்சிபுரத்தில் உள்ள சென்ற இவ்வளம் ஒருக்கு உடல்ல அந்த மெய்சிலிருக்கு தான் அஞ்சலிதம் சென்னியின் மேல் சூடினார் மெய் மூழ்த்தார் சூகரமும் அன்னமும் தேடினார் பாருங்க பன்றியும் அன்னமுாய் தேர்ந்த எப்படி தேடினார்னா அவங்க அப்பாவும் தேர்ந்த மாதிரி அவ்வளவு ஆழமா கண்டே பிடிக்கும் நினைச்சு தேர்ந்த மாதிரி தேர்ந்தனாம் இருவருக்கும் தெரிவறியார் திருமகனார் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் தெரிந்தும் தெரிய முடியாத அந்த பெருமானுடைய திருவடியை இவ்வாறு எல்லாம் செய்தனாம் மருவிய ஏழிசை மனம் பொழியும் பேரன்பால் பெருகிய கண்மடை பொடிய பெரும் புகழி பெருந்தகையால் உருகிய அன்பு உள்ளழைப்ப உயிரிழுவ குறைந்தவரை பருகிய மெய் உணவினோடும் பரவிய புறத்தணிந்தார் எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிபுரத்துல ஏலவாறு குடலி வழிபாடு செய்திருக்கிற ஏகம்ம பெருமான் இல்லீங்களா பெருமான் மட்டும் இருப்பார் ஏலவார் குடலி பக்கத்துல அப்படியே பெற அந்த மரம் எல்லாம் மாமரம் வளம் பிறகு அந்த மேடையில அப்படி ஏறும் ஏலவார் குடலி அப்படி கொஞ்சம் தாண்டுனா முருகப்பெருமான் காட்சி அளிப்பார் எனவே இப்படி ஏகம்மன் ஆதரை இப்படி வழிபாடு செய்து புறத்தணிந்து தொண்டருடன் போந்தமிழ்ந்த திருமடத்தில் பெறற்கரும் பெயருலகிய பெற்றும் பிள்ளையார் மரப்பறிய காதலுடன் வந்தெய்தி மகன் துறைவார் அறப்பெரும் செல்வக் காமக் கோட்டமணிந்திரார் அம்மா தனியார் கிடத்துல போய் அங்கேயும் வணங்கினாராம் திரு ஏகம்பத்தை அமர்ந்த செடுஞ்சுடரு சேவனியில் ஒருபோதும் தப்பாதே உள்ளுருகிப் பணிகின்றார் ஒருபோதும்னா அந்த ஆறு காலமும் தவறாமல் சென்று வழிபட்டாராம் மறுபு திரு ஈமம் பலர் இருக்கு குரல் மற்றும் பெருமிசை திருப்பதிகத்தொடை புனிந்தார் பிள்ளையார் இதெல்லாம் யாப்பு வகை இந்த யாப்பு வகையில பல்வேறு யாப்பகையான பாடலையும் அங்கு பண்ணலாம் நீடு திருப்பொழில் காஞ்சி நெறிக்காரை காடு பின்னெடிக்காரை காடு சூடு மதிக்கன்னியார் துணை மலர்ச்சியை வழிபாடி ஆடுமவர் இனிதமரம் அநேகதம் காவதம் பரவி அநேகதம் அதெல்லாம் அது ஒரு பகுதி மாடு திருத்தானங்கள் பனிந்தேத்தி வைகினால் எனவே காஞ்சி இருக்கிற திருக்கோயில் பலவும் வழிபாடு இருந்து ஒவ்வொன்றாக வழிபாடு செய்தார் என் திசையும் போற்றிசைக்கும் திருப்பதியமற்றதன் புறத்து தொண்டருடன் இனிதேகி தொல்லைவிடமுண்டிருந்த கண்டர் மகிழ் மேற்றலையும் தெருமேற்ளி முதலான கலத்தெய்தி முதலான கலந்தேத்தி மண்டு பெரும் காதலினால் வணங்கி மீண்டினி திருந்தார் இடையில கொஞ்சம் தொலைவாக இருக்கிற கோயில்லாம் சென்று வணங்கி மீண்டு அந்த காஞ்சிக்கே வந்திருக்காராம் ஆகவே காஞ்சியலர் மனால் வந்திருக்கார் அப்பதியில் விரிப்பினுடன் அங்க பணிந்த மறுவார் செப்பரிய போர்பாலி திருநதியின் தென்கரை போய் மைப்பொலியும் கண்ட திருமால் பேரு மகிழ்ந்திரி உப்புறம் செத்தவர்தம் மொடி மாலை சாத்தினார் திருமார்பேருங்கிறது சென்று அங்கேயும் வழிபாடு செய்தாராம் திருமார்பேருடைய விரதம் திருவருள் பெற்றருடைய கருமாலும் கருமாவாய் காண்பரிய கரல் மறு ஆற்றல் மடவிடையார் திருவள்ளம் மணிங்கி தம் பெருமாறுக்கு திருப்பதிய பெரும் பெனையில் அணிவித்தார் திருவள்ளம் அந்த சுவாமியெல்லாம் இருந்த இடம் இப்ப அது மாதிரி ஒரு சாமி இல்லவும் இல்ல அப்ப இருந்து ஒரு நல்ல நல்ல தங்கமான ஒரு சாமி இருந்தார் அல்லவா அங்குள்ள பிரபதியில் அறிக்கரியார்களால் வணங்கி பொங்கு புனல் பால் யாற்றின் குடையில் வடவால் இறைவர் எங்கு முறை இளம்பயம் கோட்டூர் இறஞ்சி திரு இளம்பயம் கோட்டூர் செங்கல் விளை ஓய்த்தவரை பாடினார் திருத்தொண்டர் பலசூல திருவிற்கோலமும் பணிந்து பொருட்பதிய தொடைமாலை புறம்புரி எரித்த பரிபாடி அருட்புகளி ஆந்தகையார் தக்கோலம் அணிந்தருளி வெறுப்பினும் திரு ஊரல் மேவினார் திருவூரல் என்ற எல்லாம் பதியங்களை அடிக்க சொல்லிக்கொண்டார் தொழுது பலமுறை போற்றி சுரர் குருவுக்களை மண்ணினாதந்த பலந்தில் செல்லும் தமிழ் மாலை பதியேசி புனிந்தருளி முழுதும் அளித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விலகர் திருவுறள் சென்று அங்கேயும் பெருமானையெல்லாம் வழிபாடு செய்து வந்தாராம் குண்ட நடும் திளையாளர் கொலவியவள் பதிப்பெறவும் நின்ற வெறுப்புடனி நீடு திருத்தொண்டருடன் பொன்றயங்கு மணிமாடப் பூந்தராய்ப் பரவலனார் சென்றணிந்தார் பழையனோர் திருவாலங்காட்டருகு திருவாலங்காடு அண்மையிலே சென்றாராம் பழையனூர் இம்மயிலே புவியுள்ளோர் யாருங்கான ஏழுலகும் போற்றிசைப்பை எம்மையாளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலாம் காடாம் என்பது அருமை அல்லவா அம்மையார் அந்த தலையில் வந்து காலால் நடந்து போகக்கூடாது என்று கருதி தலையால் நடந்து சென்ற இடம் அந்த இடம் அப்படி அம்மையாருடைய அந்த கையினால் பட்ட இடம் அந்த இடத்துல தான் கால் வைக்க கூடாது என்று கருதி என்ன செய்தாராம் பெருமாள் ஞானசம்பந்தர் தலையா அவர் நான் தலையாலே நடந்து போன இடம் அது என்று கருதி தம்மை உடையவர் மூதோர் மிதிக்க அந்த இடத்தை தான் அஞ்சி செம்பை வரும் சிகாமணியார் சாரச்சென்று செம்மை நெறிவழுவாத பதியின் மாடோர் மாடோர்னா ஒரு அருகில அந்த திருவாலங்காட்டுக்கு அண்மையில் உள்ள ஒரு ஊர் அண்மையா சும்மா ஒரு மைல் ஒன்றரை மைலுக்குள்ள இருக்க மாடோர் செழும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் போனார் அவங்க எல்லாம் பகல் பூரா நடந்து போறதுனால இரவு எட்டாச்சுன்னா அவர்லாம் அந்த காலத்துல உணவு உணவு உறக்கம் எல்லாம் தோன்றியதான் அப்படி செய்தாரி செய்கின்ற பொழுது மாலைமத்து பள்ளி கொள்ளும் மறையவனா தம் முன்பு கனவிலே வந்து ஆலவனத்தமர்ந்தருளும் அப்பறதம்மை அயர்த்தனையோ பாடுதற்கேன் தருளி செய்ய இப்ப அப்படி இரவில் அப்படி உயிர்கொள்ளுகின்றவரை போர்த்து எப்பா திருவாலங்காலை மறந்துட்டியா என்று பெருமான் கனவில் சொன்னாராம் அப்படி கனவுல சொன்ன உடனே ஞானம் ஞாலம் இருள் நீங்க வரும் போலிவேந்தர் நடுடை ஆமத்தின் இடைத்தொழுது உணர்ந்து வேலை விடம் உண்டவர்தம் கருணை போற்றி மெய்யுடைய திருப்பதியம் வளம் வருட்டாரு இப்ப திருப்பதியங்கள் எங்கே செய்ய அருளப்பெற்றது என்பதோடு கூட எப்பொழுது செய்யப்பட்டதுங்கிறது நடு ஆமத்துல பண்ண இந்த மாதிரி இடங்குடி விளக்கம் இருக்குதா எங்கேயாவது பாடல் பாடினாரு சொல்லப்படுது ஆனா அப்படி இருக்கும் போது எப்படி இது அரே சேர்க்கிறார் பெருமாள் ரொம்ப பாருங்க பாடினா எப்பொழுது பாடினாரு கேட்கிறோம் பிஹெச்சிடி பையன் இருந்தா ஐயா இது வந்து அம்மா வழிபட்ட காலம் டிபி ரெண்டாம் நூற்றாண்டு ஐயா பாடினது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னே இந்த பதியத்தை பதியம்பாடினாரு ஏழாம் நூற்றாண்டு பதியம்பாடினவர் ஏழாம் நூற்றாண்டு அம்மையார் நிலை கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாலே சேக்கிழார் பாடினது இப்போ இப்படி இருக்கும்போது இந்த பதியத்தை இரவு நேரத்தில் பாடினார்னு ஐயா சொல்றீங்களே அது எப்படி சொல்லுகிறீர்கள் என்று பையன் கேப்பான் கேட்கணும் அவன் தான் பையன் மக்கு மாதிரி எதையும் தாங்க இதயங்க கேப்பான் பாடாராஜா அருமை அப்படிதான் படிக்கணும் இங்க பாதி என்ன தெரியுமா துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் அந்த வரிதான் இது இரவில் பாண்டதுங்கிறது ஆர்வம் துஞ்ச அடியேன் தூங்க வருவாரும் கனவில் வருவாரும் தொழுவிப்பாரும் என்ன மறந்துனியாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே பாடிட்டேன் தொழுவிப்பாறும் எனவே இந்த முதல்வரி தான் அவருக்கு சான்றி பையன் கேப்பான் அவன் தான் பையன் இரவில் பாடினான்னு சொன்னதை ஒத்துக்கிட்டு ஆகான்னு கண்ணத்தில போட்டு போறது அன்பர்கள் ஆனா பையன் எப்படியா இப்படி இரவில் பாடின எப்படியா ஐயா சொன்னாங்க வளங்கலையாங்களுக்கு அப்படி சொல்லும் என்ன பண்ணும் ஆமடா ராஜா பாட்டு பா என்ன பாட்டு பாடினா துஞ்ச வருவ அது அங்க என்ன இருக்கு துஞ்ச தூங்க நிலையிலே வருவாரும் வருவாரும் தொழுவிப்பாரும் அப்படி இருந்து என்னை மீண்டும் அணுகிவிப்பாரும் அதனாலதான் தூங்கியலையில் இப்படி மறந்தனையும் சொன்ன உடனே உடனே மறக்காமல் அங்கிருந்தவாறு பாடினார் நடிகருளில் பாடினார் என்று சொன்னார் அதனால திருமுறைகளை படிங்க எப்படி படிக்கணும்னு கேட்டா சேக்கிழார் போல் பயில்க ஒரேவா ஐயா திருமதி எப்படி படிக்கணும் போல் பயில்க வணக்கம் நீ சேக்கிறார் போல் எப்படி படிச்சார் பெரிய பிராணத்தில் காண்கறி ஒரு நூல் கை இலக்கிய இல்லைங்க நாமம் இப்படியெல்லாம் என்னைக்கோ போன செயலை தான் வரலாறு சொல்லலாம் வரலாறு சொல்லலாம் வரலாற்று பதியத்தை கூட இங்க பாடினார் இப்பொழுது பாடினார் இந்த சமயத்தில் பாடினார் என்று சொல்வதெல்லாம் இருக்கிற அமைப்புடையது பெரிய பிராணம் எனவேதான் அந்த மாதிரி பாடநாடம் இரவு நேரத்தில் இப்ப இந்த ஒரு பதிப்பிலாக தான் செஞ்சிருக்கிறோம் துஞ்ச வருவாரங்கிற பதியம் இதற்கு முன்னே தேவார பதிப்புல என்ன போட்டிருக்கோம் என்ன பண்ற திரு ஆளங்காட்டில் அருளியது அவ்வளவுதான் ஆனால் இங்கேதான் பள்ளி கொண்டிருக்கும் பிள்ளையார் கனவில் எழுந்தருடைய இறைவர் நம்மை என அருள அந்நடியருளி ஆமத்திரையே இறைவரை தொழுது இத்திருப்பதியத்தை அருளினான் இடங்குறி உலக்கு எனவே திருமடத்தில் நடிகருளியாமத்தில் இருந்தருளிய பொழுது அருளிய பதிகம் இது அதுதான் அப்படிதான் இப்படித்தான் மூவருக்கும் போனிருக்கும் இப்ப இது முதல் மூன்று முடிச்சுட்டோம் இனி திருநாவுக்கரசர் திருமுறை சுந்தர திருமுறை சுந்தர திருமுறைக்கு நம்ம சமாஜம் முன்னே போட்டிருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்ன ஆனா அப்படி முன்னதான் இல்ல ஒரு அளவுல மைண்ட் போயிருக்காங்க எனக்கு ஆமா சொ அதனால இங்க அதை அடிமையா செய்து சுந்தரையும் முடிச்சனும் முடிச்சு நூலா வந்துடணும் செய்கிறார்போல் பயில்கை என்று ஒரு சொல்லால் சொன்னாலே போதும் அப்ப சொல்லிய பாட்டின் பொல் உணர்ந்து படிக்கணும் சொல்லிய பாட்டின் இசை உணர்ந்து படிக்கணும் சொல்லிய பாட்டின் காலம் அறிந்து படிக்கணும் அப்படின் அப்பதான் இப்படியாக பழைய திறம் கதை சிறப்பி தேர்த்தி அஞ்சனமா கறி உரைத்தார் அருளாம் என்றே அருளும் வகை திருக்கடை காப்பு அமைய சாத்தி பாருங்க அந்த பதிகத்தில் திருக்கடை காப்பு வரைக்கும் போயிருக்கார் பஞ்சுரமாம் பழைய திறம் கிழமை கொள்ள அது வந்து என்ன என்ன பண்ணிய தக்கரா ஆனா பஞ்சுரப் பண்ணுக்கு தக்கராகுமா பழம் பஞ்சுரம் பழம் பஞ்சிடும் அந்த பண்ணியும் குறித்து சங்கராபரணமா வேற எது தெரியல சங்கராபரண ஏன்னா இப்ப இவங்க என்ன கவர்ச்சிங்கிற அமைப்புல சிலதை கொஞ்சம் வேற மாதிரி எல்லாம் போடுறாங்க அது நமக்கு பிடிக்கிறது இல்ல பிடிக்கிறது கவர்ச்சிங்கிற முறைக்கு போகாதீங்கப்பா அந்த மரபு நிலை பிழையாமல் சொல்லணும் அது இப்ப நல்ல அதனால இப்ப வரும்போது இப்ப சில பதியங்கள்லாம் இருக்கும் போது பதியங்களை வருகின்ற பொழுது வாழை பாய மாதரால் வச்சு தாளங்களை எல்லாம் பிரிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா அது மாதிரி சில பாடத்த பொழுது அத நீங்க வந்து இதாவே பாட இப்ப சடையா எனும் சரணி என்னமான் என்று அத போய் மாதர் மடைப்பிடி மாதிரி படிக்கலாமா படிக்கவும் முடியாது முதல்ல முதல்ல படிக்கவும் முடியாது இயல்பாகும் மேலும் அந்த மாதிரி இன்ப இன்ப அமைப்புல அந்த சலையா என்ன அனுப்புற அது துன்ப சூழல் அமைக்கணும் மாதர் மரப்படியும் நல்ல இன்பச் சூழல் அனுப்ப அதுபோல திருவாசகத்தை எந்த காரணம் கொட்டும் இந்த தாளமிட்டு படிக்கிறது எனக்கு உடன்பாடு நோ ஏன்னா முழுக்க முழுக்க திருவாசகம் என்ன கூறுகிறது ஒன்று பிரிவாற்றாமை பிரிந்திருக்கிறார் இன்னொன்று நீ செய்த உதவிக்கு எனக்கு யாருப்பா செய்வார் எந்த நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வையும் பிரிவாற்றாமையும் கொண்டு இயங்குவதுதான் திருவாசகம் எல்லா பாட்டம் எங்க நமச்சிவாயம் கொண்டு அச்சோப்பதிகம் வரைக்கும் சில பாட்டில் வந்து இப்ப அச்சோப்பதியம் அது கொஞ்சம் பண்ண பார்க்கலாம் ஏனென்றால் அதற்கு பெருமான் தந்த கருணையை வாங்கி பாடுகிறது என்று சொல்லும்போது அங்க என்னன்னு கேட்ட அந்த பெருமிதத்தோடு பாடுகிறப்பாடு அத போயுமே கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு விடையவனே விட்டெடுதி கண்டாய் அதெல்லாம் நீங்க அப்படி சோகமாக தான் பாடும் கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு விடையவனே நீத்தல் என்ன போய் என்னை விட்டுடாதப்பா என்னை விட்டு எழுதி கண்டாயே விரல் வேங்க இன் தோல் உடையவனே மண்ணு உத்தரகோஷம் அங்கே அரசே சடையவனே களர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே இது வந்து நீங்க அந்த மாதிரி அந்த எது துன்பூல் மிகுந்ததான் இறக்க உணர்வு மிகுந்த படுகின்ற இதுல ஏழு ஏழு பிறவிக்கு அங்க போய் பெரியவராக இருந்தாலும் இசையான பாடற் பொருளோடு எய்ந்த ஓசைதான் ஓசை அதனால அந்த மாதிரி பெரும்பாலும் திருவாசம் அந்த மாதிரி இல்லாம மோகனும் இந்த மாதிரி இருக்கிற படிக்கிறது நல்லா இருக்கும் படிக்கணும் என்ன பண்றாங்க போட்டோம் எனவே இப்ப எங்க படிச்சோம் இங்கயா ஆயிரத்தி பத்து ஆமா அஞ்ச ஆமா அருளும் வகை திருக்களை காப்பமைய சாத்தி பழைய தீரம் பஞ்சுரமாம் பழைய தீரம் எனவே பாட்டின் தொடக்கம் நடுவில் இருக்கிற வரலாற்று சிறப்பு அப்புறம் அந்த பஞ்சுரம பண்ணினுடைய திறம் கோல பாடினார் என்று மூன்று கருத்து அந்த பண்ணை ஒட்டி சொல்லுவோம் பாடதுங்க அந்த இவருடைய இது யாரு நீருக்கு உதவி செய்ததை எத்தனாவது பாட்டில் சொல்றாரு இல்ல இல்ல இல்ல முதல் பாருங்க பாட்டு இருக்கு வஞ்சப்படுத்தி வாழ்நாள்கைகேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலம்காட்டியம் மடிகளை அந்த பஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் உள்ளும் வகைகேட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவன் அவள் வந்து என்ன பண்ண வடிவம் எடுத்து இவனை எகத்தை வைத்து இந்த மாதிரி இருக்கிற அந்த வரலாற்றே இருக்கிறார் அதனாலதான் துஞ்ச வருவாரம் என்ற பாட்டின் முதற் குறிப்பு அந்த வரலாற்று குறிப்பு அந்த பாட்டே இருக்குது அந்த பாட்டில் இருக்கிற அந்த வரலாற்று குறிப்பையும் சொல்லி இது எவ்வாறு பாடனும் அந்த பஞ்சுரமாம் பழம் பண்ணில் பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு பதிகத்திற்கு இந்த அளவு குறிப்பு தரப்படுகிறது பெரிய பிராணத்தில் இந்த மாதிரி பாடினார் நீடு விசை திருப்பதியும் பாடி போற்றி நெடுங்கங்குள் இருள் நீங்கின இந்த காலை மாடு திரு தொண்டர் குழாம் அணிந்த போது மாலையினில் திருவால வனத்து மன்னி ஆடுமவர் அருள் செய்த படியை எல்லாம் அருளிச்செய்து அகமலரப்பாடியேத்தி கேடற்பையில் திருப்பதியை தொழுது போந்து திருப்பாசூர் அதன் மருந்து சொல்ல பாருங்க முதல் ராத்திரி என்னப்பா நீ பாட மறந்தனையோ இரவு பாடிட்டார் ஆனா மறுநாள் குழந்ததும் சரி பெருமான் திருவுருள் நம்மை ஆட்கொள்ளுகிறது வர வேண்டும் என்று திருவுள்ளம் பட்டுகிறது சொல்லிட்டு மீண்டும் அது காலில் நடந்தே போய் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து வணங்கிக்கிறோம் என்று இப்படியெல்லாம் அந்த பதியை போற்றிய பாங்கி நமக்கு சொல்லுகிறார் அடுத்தது திருப்பாசூரன் இந்த அங்குமத்த செடும்பதியோர் எதிர்கொள்ள சென்று புக்கு பொறுப்பறையின் வடப்பாவை இடப்பாகத்து புராதனவே இடங்கொண்ட புனிதர் கோயில் விருப்பினுடன் வளங்கொண்டு புக்கு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து ஏரியா முகழ்பனின்றே அருட்கருளி திருவாளன் நாமும் சிந்தையிடையார் என்று இசைப்பதியும் அருளிச் செய்தனர் அங்கே நாமும் சிந்தையடையார் என்று இசைப்பதிகம் அருளி செய்தார் சிந்தையிடையாருங்கிறது என்ன என்ன பார்த்தது தலையின் இசையார் செஞ்சொல்லார் பந்து மாலை வைகும் போர்ந்து என் மனத்து உள்ளார் மைந்தர் மனவாளர் என்ன மகிழ்வார் ஒருபோலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசுர ரொம்ப அருமை அடிமைப்பாருங்க இப்ப சிந்தை மனதிலும் மனதில் இருப்பார் சிந்தை இடையார் இந்த மாதிரி இருக்கிற அறிவு என்ன சொல்லும் பெருமானையே தியானம் பண்ணும் பெருமான தியானம் பண்ணுத திருமந்திரம் தான் சொல்லும் நமச்சுவாங்க ஓ பஞ்சாட்சரம் சொல்லு எனவேதான் சிந்தை இடையார் என்ற பதிகத்தை என்னுடைய அந்த சொல்ல தொடர வச்சுக்கிட்டு என்ன சொல்லுகிறார் சிந்தையடையார் என்ற கலைகனா இருந்து என்ன சொல்லுது திருவாள அருட்கருணை திருவாளன் நாமம் சிந்தை இடையாறு என்று அப்ப சிந்தையில வந்து மறவாமல் கொண்டாடுறாங்க கேட்டா ஏன்னா இப்ப மனசுல வந்து பெருமானை வந்து நினைக்கலாம் அவ்வளவுதான் என்ன முடியும் மனசுக்குரிய நினைக்க தான் முடியும் அப்ப சிந்தையில கொண்டாடணும் எப்படி கொள்ள முடியும்னாரு அவருடைய திருவாளன் திருநாமமாக இருக்கிற திருவைங்களுத்தி ஓதியவையினாலே சிந்தையிலேயே கொண்டான் அப்ப சிந்தியில் வைப்பது எங்கனம் என்றால் திருவைந்தெழுத்தை எண்ணியவாறு இருப்பது சிந்தியில் வைத்தல் என்பது போல வளர் தேன இப்படியெல்லாம் போறப்போக்கில் அதற்கெல்லாம் உரைகளும் கண்டு சரி அவர் அங்கிருந்தவாறு மண்ணு திருப்பதி பாடி போட்டி வணங்கி போந்த அப்பதியில் வைகிமாடு பிங்கேறதும் வெண்பாக்கம் முதலாயுள்ள பிரபதிகள் பனித்தலைவார் பெருகுமன்பால் முன் நிறைந்த திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல் வேடர் கண்ணப்ப நாயனாரை உன்னி ஒளிர் காலத்தி மலை வணங்க உற்ற பெருவேட்களுடன் சென்றார் காலத்தி மலை அதில் மிகுந்த மகிழ்ச்சியானதுனால கண்ணப்ப நாயனாரோடு அவருக்கு அலுவல் செய்ததை வைத்து நீர் அங்கு போனார் மிக்க பெரும் காதலுடன் தொண்ட சூழ மென்புணல் நாட்டு நாட்டினையகன்று வெப்பம் காணும் தொக்க பெருவன்புறக்கால் அடைந்து போய் சூழ கபாலத்து சுடரும் மீறி முக்கள் முடுமுதல் தலைவனிடமாகியுள்ள முயல் நெருங்கு காரிகரை முன்னச்சென்று புக்கிருந்து போற்று வைத்து அப்பதியில் வைகி பூதியரோடு உடன் மகிழ்ந்தார் புகழிவேந்தர் அதனால அது காலசிக்குப் போகிறவர் அதுக்கு முன்னருக்கிற காரிகரை இதெல்லாம் அணுகினாராம் இறைவர் திருக்காரிகரை இறங்கியப்பால் எண்ணில் பெறுவரை மகளிர் இருமருங்கும் எங்கும் நிறைய அருவி நிறைவறவாய் அணியும் பொண்ணும் நிறைதுவலை பிடிச்சிதறி நிகழ்வாயி அரைகழல்வானவர் சிறைவன் குளிசையற்றால் அற்ற பெற்றவன் மேல் எழுவதற்குச் சிறகடித்து பறக்க முயன்று உயர்ந்த போலும் அந்த தரையில் அப்படியே நடந்து போனதாம் போன மாதவர நெருங்குகூடாம் பறந்து செல்ல மணிமுத்தின் பரிச்சின்னும் அரம்பின்றாக பூதினர் கடலைய தென்னை சென்பை புறவலனார் இழந்தொள்ளும் பொழுது சின்ன தீதிலொளி பலமுறையும் பொங்கியங்கும் தெரியான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதம் நின்ற செவியினவாய் மாக்கள் எல்லாம் நல மருவு கொண்டாய் மறுங்கு நின்று அங்கிருப்பதெல்லாம் உடனே வரவேற்பதற்காக அவரெல்லாம் சூழ்ந்தாராம் கானவிரதம் குளம் குலகு போற்ற வந்த கண்ணப்பர் தெருப்பாது செருப்புத் தோய மாணவரி சிலைவேட்டை ஆடும் காணும் வானமறை நிலை வான நிலை பெரிய மரமும் தூறும் ஏனையமையோர்தாமும் இறங்கியத்த எய்தவரும் பெருமையவாம் எண்ணிலாத தானமும் மற்ற அவைகடந்து திருக்காலத்திசார எழுந்தருளினார் அவர் விளையாடியஅந்த இடம் அவர் வந்து அந்த மான்வேட்டை ஆடிய இடம் இவற்றையெல்லாம் கடந்து இப்பொழுது அங்கே உள்ளே செல்கிறார் இசை அணித்து நீச்சி ஒளி தலைப்ப மண்மையில் சிவரோகம் அணிந்ததென்று சென்றபோது விசை விலங்கு மணிமுத்தின் சிவிகி நின்றும் இணைந்து வனை இங்கி மிக்க அசிவில் பெறும் தொண்டர்கலாம் தொழுது போற்றி அது அருகணிந்த போது பல்லகளை போகக்கூடாது என்பது கருதி பலகிலிருந்து இறங்கி தரம் இறங்கியவுடனே எல்லா அந்த அறிவுகள் எல்லாம் அரகர அரகர அரகர ஒளி எழுப்பி வரவேற்றுக் கொண்டே போன கையில் எனும் ஓசையின் அண்டம் நிறைப்ப அன்பால் இசை விலங்கு தமிழ் வருக திருக்காலத்தி திருமலையும் மலைகளில் யாது என்று கேட்டாரன் என எல்லா மலைப்பகுதியா இருக்கான் இதுல எது திருக்காலத்தின் கேட்டாராம் சொல்லும் போது பந்தன் இந்த மாதவத்தோர் வணங்கி மறைவாழ்வே சைவ தோன்றும் இந்த மலை காலனோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்ய இறைவருமேவும் அந்தமில் சீர்காலத்தை மலையாம் என்ன இந்த மலைதான் அந்த மலை கண்ணப்பிர இடம்னு சொல்ல அவனி மேல் பணிந்தெழுந்து அஞ்சலி மேற்கொண்டு சிந்தை மகிழ்ச்சி சிந்தை களி மகிழ்க்கி வர திரு ஈராகும் வானவர்கள் தானவர்கள் என்றெடுத்துச் செல்வார் வானவர்கள் தானவர்கள் பாதிப்பட வந்து என்ன மாகடல் விடம் தானமுது செய்த இடம் சிவன் மேவுமலை தண்ணி வினைவில் ஏனம் என மானினோடு கிள்ளைதனை கொள்ள எழில் எழிலார் கவனினால் காணவரதம் ஆமகிட கனகமணி இலகு காலத்தி மலையே பாட்டு மனை முதல்ல பாண்டாம் இப்ப பாடுங்க திருக்காலத்தின் திருக்காலத்தின் போட்டா பதிப்பு என்ன இருக்கும் தானவர்கள் இருக்கும் அப்புறம் சந்தமா ரயில் பாட்டு இருக்கும் காலத்தி மனைவி இந்த ரெண்டு பதியும் காலத்திற்கு தெரியும் ஆனா எது முன்ன பாண்டது எது பின்னப்பாடு அவரால் தான் வானவர்கள் தானவரும் சரி அந்த சந்தமாரையோடு பொறுத்து அப்ப வானவர்த்த ஏன் இப்படி வானவரது தானவர்களை போய் இந்த மாதிரி வந்து போகும்பொழுது பாடினார் என்றால் அந்த பாட்டு அமைப்பு என்னது மூணாவது என்ன தானவர்கள் ஏனம் என மானினோடு கிள்ளைதனை கொள்ள எழிலார் கவனினால் அப்புறம் கானவரதம் மாமகளில் கனகமணி இலகு காலத்தி மலையே என்றார் வந்து மற்ற விலங்குகள் என்ன பண்ணுவாங்க குந்துமா மகளின் கரையும் மந்தமார்புடைய மல்லுவன் காலத்து எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளதே அப்ப என் மனத்து உள்ளவே என்று சொல்லும் போது இது வந்து முன்னேற்பாடு இருக்க முடியாது காலத்தின் மலையே என்றால இது முன்னரும் அது பின்னரும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதான் இப்படியெல்லாம் பதியங்கள் இருக்கலாம் அது எது முன்னே எது பின்னே என்பதெல்லாம் எப்படியோ அந்த அருமையான ஞானத்தினாலே தெரிஞ்சு பாருகிறது எனவே எந்த பாட்டிய இருபதா இன்னு திகப்பு திருக்கண்ணப்பர் திரு தொண்டு திறப்பித்து திகழப்பாடி பாருங்க அந்த பாடல வந்து பாட்டில் நான்காவது பாட்டில் கண்ணப்பரை வழிபாடு செய்து சொல்ற வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காய்கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை அப்ப நான்காவது பாட்டுல கண்ணப்புற வரலாற்றையும் முடிச்சுட்டாருன்னு ரெண்டே வழியில வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் வாய் கலசமாக என்னரு அப்ப வாய் கலசம் என்னன்னா வாயில நீர் வைத்திருக்காரு வாயில நீர் கொண்டார் அது போல முடிமையில மலர் கொண்டார் ஒரு கையில வில் கொண்டார் ஒரு கையில உணவு கொண்டார் உணவு கொண்டார் ஆனா இங்க இப்படி எல்லாம் சொல்வதற்கு என்னன்னு கேட்ட தோற்று வாயு செய்திருக்காரு திருநாம தமிழர் எதை மட்டும் சொல்லிருக்காரு வாய் கலசமாக சொன்னார் அப்ப வாயையே கலத்தமாக கொண்டு வழிபாடு செய்யும் எனவே அப்ப வாயினால் நீரும் வழிபாடு செய்யும் எனவே தலையினால் மலரும் வழிபாட்டில் நிறைவேல பெருமாள் நிபுதியானதினாலே கையினால் உணவும் இது எந்த மற்ற மற்ற விலங்கினங்கள் தாக்கக்கூடாது என்பதற்காக கையினால் சிலையும் இதெல்லாம் பாடலை உண்மைய சொல்லுங்க திருமுறையை படிக்கணும்னு சேர்க்கிறார் போல் படிக்க எனவே இந்த பாட்டு இருக்கு இப்ப பாருங்க ரெண்டையும் இணைக்கிறாரு இந்தியின் நிசைவகுப்பு திருக்கண்ணு தொண்டு சிறப்பித்து திகழப்பாடி எதுல இந்த வாய் கலசமாக வழிபாடு என்றதுனால திரு திகழப்பாடி பொருந்து பெரும் தேவர் தேவர் கூட்டம் போற்ற பந்து பொன்மகளி கரையணிந்து பொழுது போயி அருந்தவர்கள் எம்மருந்தும் இடைந்து செல்ல ஆளுடைய பிள்ளையார் அயன்மால் தேடும் மருந்திவழியே இருந்த திருக்காலத்தில் மலை அடிவாரம் சார வந்து தாழ்ந்தார் இப்ப மலைக்கு அடிவாரத்துல வந்துட்டாரா தாழ்ந்தெழுந்து திருமலையைத் தொழுது கொண்டே தடம் சிகா தடம் சிலாதல சோபனத்தால் ஏறி வால் நிமையோர் குழாம் நெருங்கும் மணிநீர் வாயில் மருங்கிறி உளம்பூந்து வளர்வர்கோயில் சூழ்ந்து பழங்கொண்டு இறைவர் திருமுன் பெய்தி தொழுது தலை மேற்கொண்ட செங்கை போற்றி அடுத்தவரி இருக்க நல்ல வேலையா அதெல்லாம் நல்லா கருப்புல போட்டுக்கலாம் அதுதான் போடணும் வீழ்ந்தெழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய் வேடர் பெறுவானை கண்டு வீழ்ந்தார் இதுக்கு லட்சமல்ல கோடியல்ல வையகமும் வானமும் ஆற்று இதுவரையிலும் அது மாதிரி காலத்திற்கு வந்தவர் அந்த வாய்கால இதெல்லாம் வானவர்கள் தானவரெல்லாம் பாடி அப்படியே வந்தவர் கண்ணப்பருடைய அந்த வரலாற்றையும் சிறப்பித்தவர் அடிவாரம் சார்ந்தவர் மலை மீது ஏறியவர் பெருமானை வழிபட்டு காலத்தி பெருமானை காலத்தி பெருமானை வழிபட்டதன் பயனால் கண்ணப்பரை வழிபட்டார் பெருமானை கண்ட அந்த கொண்ட அன்பினாலே வணக்கத்தின் பயனாகத்தான் அடியவரை வணங்க முடியும் அடியார் பெருமையை இதை விட எங்க சொல்ல முடியும் நீங்க அறிவரணையெல்லாம் வணங்கியதன் பயனாக அங்க ஆசீர்வாத்தினால் ஆண்டவனை கண்டேன்னு சொன்னா சரி இங்க எப்படி காலத்திலே இருக்கிற பெருமானை கண்டதன் பயனால் கண்ணப்பரை திறந்தார் இதை விட கண்ணப்பரை திறப்பிக்க முடியுமா அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அந்தின்மை என்றமையால் யாரு ஆமா அன்பின்மை கண்டபின் இனி ஒருத்தி இனி இப்ப பட்டிமலன் அன்பு எங்க இருக்குதோ இதுக்கு மேலும் அன்பின்மை கண்டமையால் முடிஞ்ச பிடிச்ச புரியும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனி கண்ணப்பர் தாமறிதல் காலத்தி ஆறுதல் அன்பு மற்ற யாமறியும் இந்த மாதிரி சொன்ன பிறகு அவர் அன்பு அன்பு செலுத்தின கண்ணப்பருக்கு தெரியுங்க அந்த அன்பை வாங்கிக்கிட்ட காலத்தை யாருக்கு தெரியுங்க உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது வணக்கம் இப்படி ஒரு பாடம் திருக்குறியா என்னமோ ஒருத்தர் ஒருத்தர் அதனாலதான் கும்பிட்ட பயன் காண்பார் போல் காலத்தினாத வணங்கிய பயனால் கண்ணப்பரை வணங்கினார் அரியவர் பெருமை சொல்லவும் பெரிது சொல்லவும் எளிதோ இல்லையே அருமை இப்படி எல்லாம் சொல்லி சொல்லுகிறாராம் வேற கண்ணப்பரை வணங்கினாராம் வணங்கி உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின்மெய்மை உறுதினையும் அவ் அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ளச் செஞ்சரை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன் விருப்பும் பொங்கிதான் இந்த வடிவத்தையும் பார்த்தாராம் எத இந்த கண்ணப்பறையும் இந்த கண்ணப்பர் வடிவத்தை பார்த்ததும் வாயிலாக இந்த கண்ணப்பர் யாருக்கு அப்படி எல்லாம் செய்தார் தன்னை ஒருமுறைக்கு இருமுறை எல்லாம் தோண்டி கொடுத்தார் அந்த காலத்தினால எனவே இவருடைய அன்பையும் இந்த அன்பை ஏற்றுக்கொண்ட அவருடைய அருளையும் ரெண்டையும் வணங்கினார் அப்படி வணங்கிய அந்தமான் வெறுக்கும் பொங்கி பள்ளத்தில் இடிபொனல் போல் பள்ளத்தில் இடிபொனல் போல் திருவாசகத்துல பல்லந்தால் உருணலில் அதே படித்துருகம் அவர் இருக்கு அதாவது பல்லந்தால் உருப்புணில் மேட்டிருந்து தண்ணி பள்ளத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அவ்வளவுமா அதுதான் இங்கேயும் இங்கே பாட்டு பாட்டு விட்டுறேன் பள்ளத்தில் இடிபுணலோல் பறந்து செல்ல பைம்பன் மலை வள்ளி பறிந்தளித்த செம்பன் வள்ளத்தில் ஞான ஆரமுதம் உண்டார் மகிழ்ந்தெழுந்து பன்முறையும் அணுகுகின்றார் ஞானத்தின் வந்து ஒரு இருமுறை இல்ல மூன்று முறை நான்கு முறை வலிந்து அணுகிறடம் பங்கையக்கன் நீர் பாயன் என்று பறமிசி திருப்பதியும் பாடியாடி தங்கு பெரும் கனிகாதல் தகைந்து கேற்ற தம்பெருமான் கடல் போற்றும் தன்மை அங்கரிதில் புறம்போந்தங்க அரியார்திருமலை கீழ் அணிந்திரி மலையில வணங்கி அப்படியே கீழே இறங்கினாராம் பொங்கு திருத்தொண்டர் மடம் காட்ட ஒரு இடத்தை காட்ட அங்கு புக்கரு இனிதமர்ந்தார் புகழிவேந்தர் அங்கெல்லாம் இந்த மடம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அடியாறில் தங்குதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் அது மடம் அரியாறில் தங்குதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிறதமெல்லாம் மடம்தான் அந்த மடத்தை காரினார் ஏன்னா அங்கே அந்த காலத்துல மரம் கிடையாது இது மாதிரி தங்குவதற்கு பெரியவங்க அடிவொரு அப்பதான் பெரும்பாலும் இறைவனை வழிபாடு செய்கிறவர்கள் மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாய் வழிபாடு செய்வதற்கு அந்த காலத்தில இருந்தே இந்த மாதிரி அடி உரல் போயிட்டாங்க போயிட்டாங்க அதனாலதான் அப்படி அவர்கிட்ட அந்த வணக்கம் எல்லாம் சொல்லப்படுகிறது இல்லன்னு இருக்காரு அது இப்ப பாருங்க கைலாயம் வரைக்கும் போறது அது ஈரோட்டுக்காரங்களுக்கு கைலாயம்னா அந்த ஈரோடுல இருந்து திருச்செங்கோடு மாதிரி திருச்செங்கோடு மாதிரி இருபத்தஞ்சுங்களா பல தூரம் பார்த்து பெருமாளை ஒரு தரம் நேபாள வழியா ஒரு தரம் கால்நடையா நடந்து இப்படி பல வழிஎல்ல எனவே அது மாதிரி பல முறையும் பணங்கி அந்த எழுந்தாரலாம் அந்த பெருமானி யாவர்களும் அறிவரியவன் தன்னை ஏழு உலகமுடையான எண்ணிலாத தேவர்தம் பெருமானி திருக்காலத்திய மலையில் நிதி வீட்டில் பொலிபுடைசூழ் தன்பையாலும் புறவழனார் காலங்கள் பெறும் புக்கு இந்த மாதிரி இடத்தையும் குறிக்கணுங்கிறது எந்தெந்த ஊர்ல தங்கினார் என்பது ஒரு குறிப்பு எந்தெந்த ஊர்களில் ஆறு காலமும் சென்று வழிபட்டார்கள் என்பதை பார்த்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த புண்ணியம் கிடைச்சதுன்னா மயிலாப்பூர் தங்கனும்னா இன்னைக்கு பூரா சரி சார் இன்னைக்கு தான் இந்த சமாஜத்துல பேசுறோம் அது என்னன்னா ஆறு எட்டு எட்டு எட்டு எட்டு பத்துக்குள்ள முடிச்சாதான் அவங்க திருவான்பூர் எங்க போகணும் சென்னையில பேசுனா சரியா இந்த ஆற தொடங்கினா அந்த எட்டு எட்டு பத்துல முடிச்சு அப்பதான் வந்தவங்க தாம்பரம் இங்க என்னங்க போறதால சரியா பண்டலூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் பாவம் அதனால கேட்கலாம் ரெண்டு பஸ் மூணு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போக வேண்டியிருக்கியா அப்படின்னா வருவாங்க பாவம் அதனால் இங்கே அந்த மாதிரி பா பாடிக்கொண்டு வள்ளி தோறும் புக்கு திருப்ப பா மத கொண்டடி போட்டி பருகிய பஞ்சினிய திருப்பதியில் பயில் நாளில் அங்கு இருந்தார் நாம அந்த மாதிரி இந்த காலங்கள் தோறும் புக்கு வழிபட்ட குடிச்சுட்டோம்னா எந்த ஒரு நான் பயிலாப்படுத்த சென்னையில் போறோம்னு வச்சுங்க சென்னையில் தங்கலம்னு சொன்னா அதுமையா அந்த நம்ம பேச்சுக்கு அது கடையூர் இல்லை ஏன்னா சாயிரம் லட்சம் அஞ்சரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் சரியா அஞ்சரை அஞ்சரை அல்லது ஆறுக்குள்ள தாராள முடிஞ்சிடும் போதா முடிச்சுகள் எல்லாம் முடிச்சு எல்லாம் திரும்ப எட்டுக்கு மேலதான் அவங்க ரெண்டாம் காலம் நிச்சயம் ரெண்டாம் காலம் பார்த்துடலாம் அடுத்த ஒன்பது மணிக்கு பார்த்துடலாம் காலையில மூணு காலம் பார்த்துடலாம் எனவே இந்த மாதிரி எங்கேயாவது தங்கிற நேரம் போதால் ஆறு காலமும் ஒரு தடவை சேர்ந்து படிபட்டாள் நல்லதாச்சு அதனாலதான் குறிக்கணுங்கிறது எல்லாம் எந்த இடங்களில் எல்லாம் அரியோர்கள் தங்கியிருந்தார்கள் ஒரு ஒரு இடம் எந்த இடங்களில் ஆறு காலம் படிபட்டார்கள் இதெல்லாம் கொஞ்சம் செய்யும் நல்லது பெரிய மூலம் செய்ய வேண்டிய சம்பந்தர் வரலாறு நாவக்கதர் வரலாறு சுந்தர் வரலாறு போயிருக்காரு அப்படியே ஒருத்தர் படிக்கணும் ஆனா ஒருத்தர் தூக்கம் வந்துடும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்குனா இவர் தூங்கினா கூட என்ன என்ன தூக்கம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லி வரும் அதான் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்து புசிக்கிட்டு அப்படி யாரேனும் குடிச்சிருந்தா உங்க திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் நேரம் இல்ல எனக்கு என்ன தோணுது நேரம் காலையில் நாங்க சுந்தர தேவாரத்துல மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கல எத்தனை வந்துருக்குற எழுபத்தி எட்டு இடங்கள் வந்துருக்குறோம் இன்னும் பன்னிரெண்டு இடம் இருக்க பன்னிரெண்டு இடம் நாளைக்கு நேரம் முடிக்கணும் நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் போயிட்டோம்னா இவரோட திரும்புறம் தான் அறுவை நாளைக்குறோம்மந்தாவுன் ஆனா நல்லா அழுதுவாரு என்ன செய்யறா நம்முடைய காலத்தேரம் ஆயிடுதோ ஏழு நிமிஷத்துல இந்த காலத்தைய வழிபாட்ட முடிச்சிடும் எனவே பங்கையற்கான அங்கன் வடதி மேலும்டைக்கன் மேலும் அருந்தமணின் வடக்கங்கினிகிடாதாக திங்கள் புனை முடியாதும் தானம் தோறும் சென்று தமிழி சிபாடும் செய்கை போல மங்கையுடன் பானவர்கள் போச்சிசைப்ப வீட்டிருந்தார் வடகையிலே வணங்கிப்பாரி காலத்தி மலைக்கு மேல வடக்க போகல ஏன் போகல ஞானசம்பந்தர் என்ன நினைச்சா இதான் காரணம் ஏ யா ஞானசம்பந்தர் திருக்காலத்தின் வடக்கே இருக்கு அதுக்கு மேல போகல என்று கேட்டா அதுக்கு காரணம் என்ன காரணம் தெரியுமா அங்கன் வடத்தி குடைக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழாதாக தமிழ் வழங்குகிற மாநிலமா இல்லை அதனால நீங்க அந்த மாதிரி வந்து போகும்போது அங்க செலுகிற பொழுது முதல்ல உங்களுக்கு தங்கவோ அப்புறம் அது பெருமானை பெருமான் வழிபாட்டை செய்யவோ இருக்கிறது ஆமா பெருமாள் வழிபாடு ஆறு காலம் ஆறு அங்க வடக்க எந்த கோயில்ல எந்த ஆறு நடக்குதுன்னு தெரிய போகுது மேல எப்படி வழிபாடு வச்சிருக்காங்கன்னு தெரியும் அதனால நம்முடைய தமிழ் வழக்கம் தமிழ் மரபு என்பது இல்லைன்னு சொன்ன உடனே பயணத்தை நிறுத்தி நின்று தப்பியே திருப்பிட்டாங்க வடக்க போவாங்களா நிகழாதாக ஆனா தானியும் ஒருத்தர் போனார் யார் அப்பர் தானியும் போன இவர் கூட வந்து திருவஞ்சிக்கலத்திலிருந்து பெருமான் யானை வர மேல போனார் நேர கைலாயம்னு போனோம்னா அம்மா போனாங்க அம்மாவும் எப்படி உடம்பை மாத்திக்கிட்டு போனாங்க என்ன உடம்போட வந்தவங்க மூடி கறி கிழங்குதான் கிடைக்கும் அம்மா சாப்பிட்டு பழங்களும் கேட்க மாட்டாங்க பாட்டு மேலன்னு அம்மாவே பாத்துட்டு யாரு இப்படி ஒரு இது வரதுனாரு யாருமில்ல உன் மாதிரி ஒரு பொண்ணு வரும் இவள் நம்மை பேணும் அம்மை அப்படி இருந்து ஏன் இந்த வடிவம்னாரு இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி இந்த வடிவத்தை வேணும்னு நினைச்சு கேட்டா நானும் கொடுத்தேன் அறிமுகப்படுத்துற யாரு பெருமானியே பெருமாணி சிவ சிவ ஆழி இவங்க எல்லாம் போகல சுந்தரரும் போகல ஐயா இலங்கைக்கே போகலையே இலங்கை கூட போகலாம் ஏன்னா அந்த கடல் கடந்து போறதுங்கறத அவங்களால முடியல கடல் கடப்புங்கறது முடியல இது தமிழ் அங்கே நிகழாத அங்கே கடல் கடந்து போறதெல்லாம் அந்த காலத்துல படகு இதெல்லாம் இருந்து வச்சுக்கிட்டு கடல்ல போக முடியாது அதனால அப்படியே விட்டுட்டாங்க எனவே குடைக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழாத திங்கள்புனை முடியாது தானந்தோறும் தென்ட் இசைபாலும் செய்கி போல மங்கையுடன் வானவர்கள் போற்றி தைப்ப வீட்டிருந்தார் வடகையில வணங்கிப் பாடி இங்கிருந்தவாறே கேதாரம் எரியே இது தொண்டரஞ்சு கடல் மடைக்குச் சுரும்பார்மலர் இன்றை கட்டி வழிபாடு இடம் என்கிறார் அப்புறம் பண்டு பாட மயிலாள மான்கண்டு துள்ளவரி கண்டைபாய துணிநீல மூணு இத வந்து ஆறு போதுவாமூர்த்தி இருந்து பாடுனா அருமையா பாடினா ஏன் இதுல நல்ல இசையை விட்டுங்க உங்க இசையைப்பட பண்டுபாட மயில் ஆல மான் கண்டு துள்ள இவர் பாடனு அவர் ஆடனு அவர் துள்ளனும் இங்க படக்கலாம் ஏன் இசை அப்படி இருக்குது பாட்டு அமைப்பு பொருளுடைய அமைப்பு இருக்கு அதனால மண்டுபால மயிலாள மான்கண்டு துள்ளவரி கெண்டை பாயனம் நீல மொட்டலரும் ஏதாரமே இது திருப்பினந்தாள் அடைந்து போன யஜமான சுவாமியவர்கள் இந்த பாட்டை ஜனாமு ககு அவங்க நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் இப்ப இருக்கிற மகா சன்னிதானம் இருக்குதே பெரும் இவங்களுடைய அவர் இந்த பாட்டை அந்த பாட்டு முழு வாய்ந்த செந்தல் விளைகளை நின்று முழு கடைசி பாட்டு இந்த ரெண்டு பாட்டும் இப்படி ஆமாம் கேட்கும் கேதாரம் எண்ணியே கேதாரம் எண்ணியங்கிற பாட்டு அவளுக்கு சரி இப்படி அகல் தெருக்கேதாரம் இவற்றை எல்லாம் சொல்கிறாராம் கூண் துறைத்தார் இருந்த கோகர்ணம் பாடி உளவு நெருப்பதிகத்தின் கொள்கை பாடி ஏற்றி நிறி வருவார் இந்த மாலை பெருகும் பாடி புகழ் இருந்தம் பெருந்தகையார் புனிதமாகும் நீச்சனி கோலத்து தொண்ட சூழல் நெடுமிகுந்த அப்பதியில் நிலவுகின்றார் அங்கிருந்து மீண்டும் புறப்படுகிறார் எங்கிருந்து காலத்தில் இருந்து அதனாலதான் அந்த ஒரு பாட்டு முடிச்சுட்டா அப்ப நீங்க பூஜை வச்சுக்கலாம் ஒரே ஒரு பாட்டு காலத்தில் இருந்து ஏன்னா அங்கிருந்து புறப்படுகிறார் தென் திசையில் கையில எனும் தெரு காலத்தை சரி கைல கையிலுக்கு போகலயே ஞான சம்பந்தம் ஒரு குறை நமக்கு இருக்கும் தென் திசையில கையிலையே காலத்தி தான் அப்படி ஓஹோ தென் திசை கையில பாத்துட்டாருங்களா அடதுச்சி அப்புறம் நமக்கு ஒரு அமைதி வர்றதுக்கா தென் திசை கையில எனும் இது காலத்தின்னு சொன்னார் இந்த காலத்தியை வணங்கியவர் திரு திரைச்சூழ் ஒன்று திரு ஒற்றியூர் ஒரேவா தம்மை இறைஞ்ச உள்ளம் உள்ளம் திரு உள்ளத்து உண்ணியங்கள் இன் தமிழின் விரகர பெற்று மீழ்வார் பத்திங்களா இப்பதான் அந்த சந்தமாறையோடு சாதி தேக்குமரம் பதியம் இருக்குதே அதை அந்த ஊரை விட்டு திருக்காலத்தில் விட்டு புறப்பட்டு வரும்போது பாராட்டம் ஆமா ஏ ஏ சந்தமா சந்தே சந்தமாறோடு சாதி தேக்குமரம் உந்துமா மூலியின் கரையின உமையோடும் மந்தமார் பொடில்வளர் மல்குவன் காலத்து எந்தயார் இணையடி என் மனத்து உள்ளது